பதினைந்து எடுத்துக்கொண்டு பாலில் இட்டு நன்றாக காய்ச்சி சர்க்கரை போட்டு இதை பருகி வந்தால் வெகு நாட்களில் இந்த மறைந்து போகும் பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்